வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் பதினைந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கிரிகோரியன் நாள் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து இத்தாலி போலந்து போர்ச்சுக்கல் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு நேரடியாக இன்றைய தினம் அக்டோபர் பதினைந்து இடம்பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்சின் நெப்போலியன் பனபாட் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள புனித ஹெலனா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் தனது எலக்ட்ரிக் பல்ப் கம்பெனியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஜெர்மனிக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட டச்சு நடனமாது மாட்டா ஹாரி பாரிஸில் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டாடா விமான நிறுவனம் தனது முதலாவது விமான சேவையை ஆரம்பித்தது இந்நிறுவனமே பின்னாலில் ஏர் இந்தியா நிறுவனம் என உருவானது ஆயிரத்தி முப்பத்தி ஆண்டு அப்போதைய முன்சிபல் ஏர்போர்ட் தற்போதைய லகாடியா விமான நிலையம் நியூயார்க் நகரில் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேட்டலோனியா அதிபர் லூயிஸ் கேம்பனிஸ் என்பவர் ஸ்பெயினின் சர்வாதிகாரி பிரான்சிஸ்கோ பிராங்கோ என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்ட ஒரே ஐரோப்பிய அதிபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு மெக்சிகோவின் லூயி மெர்மண்டஸ் என்பவர் முதல் கருத்தடை மாத்திரையை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டன் தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை டாட்டன் ஒன்று என்ற பெயரில் தெற்கு ஆஸ்திரேலியாவில் நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஃபோர்ட்ரான் கம்ப்யூட்டர் மொழி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் கடற்படை தளம் அடங்கலான திரிகோணமலை துறைமுகத்தை பிரிட்டன் இலங்கையிடம் கையளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக கருஞ்சிறுத்தை கட்சி என்ற பெயரில் மார்க்சிய இயக்கம் ஐக்கிய அமெரிக்காவில் ஆக்லாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெல்பர்ன் நகரில் வெஸ்டேட் பாலம் உடைந்து விழுந்ததில் முப்பத்தி தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்வர் சதாத் எகிப்தின் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு பனிப்போரை தணிக்க உதவியமைக்காக சோவியத் தலைவர் மிக்கேல் கார்பச்சேவ் நோபல் பரிசு பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் ஹியூஜென்ஸ் விண் உலவி சனிக்கோளை நோக்கி ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நாசாவின் கலிலியோ விண்கலம் வியாழனின் சந்திரனுக்கு நூற்றி மைல் மிக அருகில் சென்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் சீன குடியரசு முதல் முறையாக ஜின்சு ஐந்து விண்கலத்தில் விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தெமூர் கான் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு அக்பர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுப்பர் சென்னை மாகாண முதலமைச்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெவின் செல்வதுரை இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆசிரியர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு முடிகொண்டான் இந்திய கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேது ஜெயரத்தினம் யாழ்ப்பாணத்தின் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏ பீம்சிங் தமிழக இயக்குநர் தயாரிப்பாளர் தொகுப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் ஏ அப்துல் மஜீத் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பி அப்துல் ரஹ்மான் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஏ அப்துல் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வீரமணி ஐயர் ஈழத்து கவிஞர் கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் ரமணி இந்திய புல்லாங்குழல் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதன்லால் குரானா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே பிரான்சிஸ் இலங்கை கிரிக்கெட் நடுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு போதிநாத வேலன்சாமி அமெரிக்க இந்திய சமய அமெரிக்க இந்து சமய ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அரியநாயகம் சந்திரநேரு இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யாழூர்துரை ஈழத்து எழுத்தாளர் நாடக இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரணாய் இந்திய ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மீரா நாயர் இந்திய அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு நிவேதா தாமஸ் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மருதநாயகம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீரடி சாய்பாபா இந்திய குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூரியகாந்த் திரிபாதி இந்திய கவிஞர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டி ஆர் பாப்பா தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்மபுரம் பா சுவாமிநாதன் சைவ திருமுறை ஓதுவார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தே நித்யகீர்த்தி ஈழத்து தமிழ் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சவுந்திரா கைலாசம் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நரடம் சிகானுக் கம்போடியாவின் முதலாவது பிரதமர் இந்நாளின் சிறப்புகள் பிரேசில் நாட்டில் ஆசிரியர் தினம் ஐக்கிய அமெரிக்காவில் வெண் பிரம்பு பாதுகாப்பு தினம் உலக கை கழுவும் தினம் உலக மாணவர் தினம் மற்றும் சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே